நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு வணக்கம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒன்று வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது இரண்டு வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும் மூன்று பாக்சாய் புயல் சமீபத்தில் ஜப்பான் நாட்டை தாக்கியது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய ஜனாதிபதியால் தேசிய இளைஞர் உச்சிமாநாடு எங்கே திறக்கப்பட்டது இரண்டு இந்தியா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எந்த ஆண்டு உறுப்பினரானது மூன்று தூளி டிராபில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது மீண்டும் சந்திப்போம் நன்றி